அவருடைய கூட்டத்தாரில் மிக கெட்ட வரவர் என்று நபி சல்லூ அலகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் 2591 ஐந்து சந்தேக பேர் வழிகளையும் புறம் பேசுவது கூடும் என்பதற்கு புகார் இமாம் இதை ஆதாரமாக கொள்கிறார்கள்